வணக்கம் நற்றினையின் நித்தம் இன்று ஒருமுத்து அவர்கள் எழுதியுள்ள கவர்ச்சியான வாழ்க்கை என்ற கட்டுரை வாழ்க்கை என்பது என்ன என்ற கேள்வி ஒவ்வொருவர் மனதிலும் எழும் இதை நாம் பலமுறை நம்மை நாமே கேட்டுக்கொண்டிருப்போம் நமக்கு பதில்தான் கிடைப்பதில்லை ஆனால் நம் சிந்தனை நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக செய்கிறது என் மனதில் எழும் மிக முக்கியமான வினா இதுதான் உங்கள் வாழ்க்கையின் தன்மையை விளக்கச் சொன்னால் முன்வைப்பீர்கள் உதாரணத்திற்கு மகிழ்ச்சியற்ற முன்வைத்தால் அது ஒரு விதமான சோகமான உணர்வை ஏற்படுத்தும் மாறாக மகிழ்ச்சியான என்ற சொல்லை சேர்க்கையில் சில ரம்யமான காட்சிகள் தோன்றுகின்றன வாழ்க்கையில் வெற்றிகால துடிப்பவர்களுக்கு நான் கவர்ச்சிகரமான என்ற சொல்லையே முன்வைக்க விரும்புகிறேன் ஏனெனில் கவர்ச்சிகரமான வாழ்க்கையை நினைக்கும் போதுதான் வெற்றிக்கு வழி கிடைக்கும் அப்படியானால் ஏது கவர்ச்சிகரமான வாழ்க்கை என்கிறீர்களா வெற்றி சம்பந்தமான பல புத்தகங்களை படித்து வெற்றிகரமான வாழ்க்கை என்பது பிறர் உங்களுக்கன்று பொறாமைப்படும்படியான வாழ்க்கை என்ற தவறான எண்ணத்தை உண்டாக்கியிருக்கும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் இதுபற்றி பலமுறை சிந்தித்திருக்கிறேன் கவர் வாழ்க்கை என்பது பிறர் ஆர்வத்திலோ பொறாமையிலோ இல்லை எனவே அந்த கேள்வி நிற்கிறது கவர்ச்சிகரமான வாழ்க்கை என்பது ஒரு கவர்ச்சிகரமான வாழ்க்கை மூன்று தூண்களால் தாங்கப்படுகிறது முதல் தூண் தனித்தன்மை நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நாம் வாழப் போகின்ற சில ஆண்டுகளில் நாம் சில தனித்துவத்தையும் சுய ஆற்றலையும் நமக்கே உரித்தானதாக காட்ட வேண்டும் மகிழ்ச்சி நமது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சியுடன் இருப்பதை உணர வேண்டும் மூன்றாவது தூண் சமூகத்திற்கு நாம் புதிதாகவும் பயன் தரக்கூடியதுமான பங்களிக்க வேண்டும் நமக்கு இந்த உலகில் கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை ஆனால் அது காலம் காலமாக மத தலைவர்களும் தத்துவ ஞானிகளும் சொல்லிக் கொண்டிருக்கும் அழிவற்ற வாழ்க்கை நாம் அழிவற்ற ஆன்மாக்கள் மறுபடி மறுபடி வெவ்வேறு உடல்களாக பிறந்து குறுகிய காலங்கள் வாழ்பவை நான் இந்த தத்துவத்தை உங்கள் மீது திணிக்கவில்லை ஆனால் இந்த நினைவு உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றிக்கொள்ள உதவும் நீங்கள் ஏன் உங்கள் வாழ்வு மரணத்துடன் முடிந்து விடுவதாக நினைக்கின்றீர்கள் ஏன் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் என்று உணர முடிவதில்லை அதுதான் இயற்கை இதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நமக்கு அழிவற்ற வாழ்க்கை என்பதாலேயே நாம் இந்த உலகில் வாழும் நாட்கள் கவர்ச்சிகரமானதாகிறது அழியாத வாழ்க்கை என்பதாலேயே நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டாகிறது இந்த நம்பிக்கையில்தானே நாம் பிறருக்காக வாழ விரும்புகிறோம் அழிவற்ற அல்லது முடிவற்ற வாழ்க்கை என்ற நோக்கில் பார்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு முறை உலகிற்கு வரும்போதும் கற்க வேண்டியதன் அவசியத்தையும் அனுபவங்களையும் புதிதாக சிலவற்றை உருவாக்க வேண்டியதும் அவசியம் என்று உணர்வீர்கள் பல பிறவிகள் எடுத்திருப்பதாலேயே இந்த வாழ்க்கையில் வித்தியாசமாக ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது அல்லவா என்னிடமும் புதிதாக சில சாதிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளன நாம் மக்கள் தங்கள் வாழ்வின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் உணரச் செய்ய வேண்டும் என்பதுதான் என் ஆத்மார்த்தமான ஆசை இந்த காலத்தின் ஒவ்வொரு நாளும் இதில் அடங்கும் நன்றி வணக்கம்